சொல்லகராதி அறுதி உபரி மதிப்பு மற்றும் சார்பு உபரி மதிப்பு கே சுவாமிநாதன் உபரி மதிப்பு எவ்வாறு உருவாகிறது அது மூலதன குவியலுக்கு வழிவகுக்கிறது என்பதை கடந்த மாதங்களில் இப்பகுதியில் கண்டோம் முதலாளித்துவ உற்பத்தி முறைமையில் உபரி மதிப்பின் விகிதத்தையும் அதன் குவிப்பையும் அதிகரிப்பதற்கான தொடர்ந்த முனைப்பு இருந்து உபரி மதிப்பு அதிகரிப்பை அது இரண்டு வழிகளில் செய்யும் ஒன்று அறுதி உபரிமதிப்பு அப்சல்யூட் சர்ப்ளஸ் வேல்யூ இன்னொன்று சார்பு உபரிமதிப்பு ரிலேட்டிவ் சர்ப்ளஸ் வேல்யூ அறுதி உபரிமதிப்பு என்றால் என்ன வேலை நாளை நீட்டிப்பதன் மூலமாக முதலாளித்துவம் உபரி மதிப்பை குவிப்பது ஒரு வழி இவ்வாறு குவிக்கப்படும் உபரி மதிப்பையே அறுதி உபரிமதிப்பு அப்சல்யூட் சர்ப்ளஸ் என்கிறோம் தற்போது கூட இந்தியாவின் பல மாநில அரசுகள் எட்டு மணி நேர வேலை நாளை பன்னிரண்டு மணி நேர வேலை நாளாக அதிகரிக்கிற முடிவை மேற்கொண்டன உதாரணத்திற்கு தொழிலாளரின் அவசிய சமூக உழைப்பு நேரம் நான்கு மணி என்றால் எட்டு மணி வேலை நாளில் தொழிலாளர் நான்கு மணி நேரம் கூலி உழைப்பையும் நான்கு மணி நேரம் உபரி உழைப்பையும் வழங்குகிறார் என்று அர்த்தம் எளிமையாக சொல்வதானால் நான்கு மணி நேரம் தனக்காகவும் நான்கு மணி நேர முதலாளிக்காகவும் வேலை பார்க்கிறார் இப்போது வேலை 12 பன்னிரண்டு மணியாக நீட்டிக்கப்பட்டால் தனக்காக உழைக்கிற நான்கு மணிக்கும் மேலாக எட்டு மணி நேரம் முதலாளிக்காக உழைத்து கூடுதல் உபரிமதிப்பை உருவாக்கி தருகிறார் என்பதே பொருள் எட்டு மணி நேர வேலையை விட பன்னிரண்டு மணி நேர வேலைக்கு அதிக கூலி கிடைக்குமே என்று அப்பாவித்தனமாக தொழிலாளர்கள் நினைக்கக்கூடும் இதுவே முதலாளித்துவவாதிகளின் பசப்புமாகும் ஆனால் உண்மை என்ன போதுமான ஓய்வும் பொழுதுபோக்கும் இல்லாத வாழ்க்கை தொழிலாளர் உடல் நலத்தின் மீது உயிர் வாழும் காலத்தின் மீது அவர் குடும்பத்தின் மீது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த விவாதம் புதிதல்ல காரல்வாக்ஸ் கூலி விலை லாபம் நூலில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் நிகழ்த்திய உரை அவர் பேசுகிறார் வேலை நாளை நீட்டி முதலாளிகள் கூடுதல் கூலி கொடுத்த போதும் பிழிந்தெடுக்கப்படும் கூடுதல் உழைப்பின் அளவிற்கும் அதனால் உழைப்பு சக்திக்கு தொழிலாளிக்கு ஏற்படும் சேதாரத்திற்கும் ஈடாக கூலி உயர்வதில்லை முதலாளித்துவ புள்ளியியல் நிபுணர்கள் லங்காசையர் ஆலைகளில் தொழிலாளர்கள் குடும்பங்களில் சராசரி கூலி உயர்ந்து விட்டது என்று உங்களுக்கு கூறுவார்கள் ஆனால் குடும்பத் தலைவனான ஆடவன் மட்டுமின்றி அவனுடைய துணைவி மூன்று அல்லது நான்கு குழந்தைகளும் கூட இப்போது மூலதனத்தின் தேர் சக்கரங்களுக்கு அடியில் எரியப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் மொத்த கூலி உயர்வு அந்த குடும்பத்திலிருந்து பிழிந்தெடுக்கப்பட்ட மொத்த உபரி உழைப்பிற்கு ஈடாகவில்லை என்பதையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்று வேலை நாள் நீட்டிப்பால் அறுதி உபரி மதிப்பை அதிகரிக்கும் சுரண்டலை இவ்வாறு விவரிக்கிறார் மார்க்ஸ் சார்பு உபரிமதிப்பு என்றால் என்ன இயந்திரங்களின் பயன்பாட்டை தொழில்நுட்ப மேம்பாட்டை உற்பத்தியில் ஈடுபடுத்தும் போது உபரி மதிப்பின் விகிதமும் குவிப்பும் அதிகரிக்கும் இதுவே சார்பு உபரிமதிப்பு எனப்படுகிறது மேலே சொன்ன உதாரணத்தின்படி தொழிலாளி நான்கு மணி நேரம் தனக்காகவும் நான்கு மணி நேரம் முதலாளிக்காகவும் வேலை பார்க்கிறார் இப்போது இயந்திர பயன்பாடு அதிகரிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் தனது உழைப்பு சக்தியை மீண்டும் மறு உற்பத்தி செய்து கொள்வதற்கான அவசிய சமூக உழைப்பு நேரம் மூன்று மணி நேரமாக குறைந்துவிடும் அதாவது மூன்று மணி நேரத்திற்குள்ளாகவே அவர் உயிர் வாழ உடல் நிலையை பராமரிக்க குடும்பத்தையும் பராமரிப்பதற்கானவையின் மதிப்பிற்கு ஈடானதை மூன்று மணி நேரத்திலேயே உற்பத்தி செய்து விடுகிறார் ஆகவே முன்பு நான்கு மணி நேரமாக இருந்த கூலி உழைப்பு தற்போது மூன்று மணி நேரமாக குறைந்து விடுகிறது முதலாளிக்கான உபரி உழைப்பு நான்கு மணி நேரத்திலிருந்து ஐந்து மணி நேரமாக உயர்ந்து விடுகிறது அதிகரிக்கும் உபரி விகிதமும் குவிப்புமே சார்பு உபரிமதிப்பு எனப்படுகிறது இயந்திர பயன்பாட்டிற்கான முனைப்பு முதலாளித்துவத்தின் இயல்பு என்பதை கூலி உழைப்பு மூலதனமும் நூலில் ஆயிரத்தி எட்நூத்தி மார்க்ஸ் விவரிக்கிறார் மூலதனங்களது எண்ணிக்கை பெருக்கம் முதலாளிகளிடையே போட்டிகளை அதிகரிக்கிறது பிரம்மாண்டமான போர்க்கருவிகள் கொண்டு வலிமை வாய்ந்த உழைப்பு சேனைகளை தொழில் போர்களத்தில் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் அளித்திடுகிறது இது பெரு விகித உற்பத்திக்கு வழிவகுக்கிறது உபரி மதிப்பை இடையராது குவித்து கொண்டே போகிறது உழைப்பின் உற்பத்தி திறனை தீவிரமாக்கி செல்லும்படி மூலதனத்தை பலவந்தம் செய்கிறது இந்த விதிதான் மூலதனத்திற்கு சற்றும் ஓய்வளிக்காமல் இன்னும் போ இன்னும் போ என்று விடாமல் அதன் செவிகளுக்குள் கூறி உசுப்பிய வண்ணம் உள்ளது என்கிறார் மார்க்ஸ் இன்றைய செயற்கை அறிவூட்டல் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருந்தரவு பிக்டேட்டா போன்ற நவீன தொழில்நுட்ப பரவல் யுகத்தில் சார்பு உபரிமதிப்பு மூலதனம் மையமாதலுக்கும் குவிவதற்கும் பெருமளவு வழிவகுக்கிறது ஒரே நேரத்தில் வேலை நாள் நீட்டிப்பும் தொழில்நுட்ப மேம்பாடும் கட்டவிழ்த்து விடப்படுவது இப்போக்கை மேலும் விரைவாக்குகிறது